ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்யாத் ஸ்ரீகூர் பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலகிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி பகவத்ராமானுஜர் தன் வாழ்க்கையில் எத்தனையோ திவ்வதேசங்களுக்கு சென்றார் பாடி தொண்டுகள்ரிந்தார்ையோடு வாழ்ந்த திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் நூத்தி எட்டு திவ்வதேசங்களில் முதன்மை பெற்றது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க மங்கள நிதி கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாதிரி சிஹராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிஹரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா எதுசைல தீபம் இந்த ஸ்லோகத்தை நாம நிச்சலும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நூத்தி எட்டு திவ்வதேசங்களிலே கோயில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம் இந்த நான்குமே முதன்மை பெற்றவை அதிலும் ஸ்ரீரங்கத்துக்கு முதல் இடம் தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவரங்கம் வேற்பற்றான திவ்வதேசம் நாம் ஓரொரு நாடும் பல்லாண்டு சொல்லும் அடியாறுகள் வாழ அரங்கநகர் வாழ ஷடகோபன் தந்தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மன்னுலகம் வாழ என்று கூறுகிறோம் ஸ்ரீரங்கம் வாழ வேண்டும் பாடினால் மற்ற ஊழிகள் வாழ வேண்டாமா கண்டிப்பாக வேண்டும் ஆனால் ஒரு செடி வாழ வேண்டுமானால் வேரில் தண்ணீர் ஊற்றினால் போதும் கிளைகளிலும் இலைகளிலும் ஊற்ற தேவையில்லை போல வேறுபோன்ற பல்லாண்டு பாடினால் அனைத்து திவ்வதேசங்களும் வாழ்ந்து போகும் ஸ்ரீரங்கத்தின் சரித்திரத்தை உற்று நோக்குவோம் இதற்கு பெரிய கோயில் என்று சொல்லுவார்கள் எந்த கோயிலுக்கு போக வேண்டுமானாலும் அந்த கோயிலின் பெயரை சொல்லி ராமர் கோயிலுக்கு செல்லுகிறேன் கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்லுவோம் ஆனால் ஸ்ரீரங்கத்தை கோயிலுக்கு போகிறேன் என்று சொன்னாலே அது சீரங்கத்துக்கு போகிறேன் என்றுதான் பொருள் கோயிலோ பெரிய கோயில் பெருமாள் பெரிய பெருமாள் தாயாரோ பெரிய விராட்டியார் உற்சவமோ பெரிய திருநாள் தளிகை பெரிய அவசரம் மண்டபம் பெரிய திருமண்டபம் இப்படி அனைத்தும் பெருமை வாய்ந்தது இந்த திவ்வதேசத்தை மட்டுமே ஆழ்வார்கள் 10 பேரும் பல்லாண்டு பாடியுள்ளார்கள் ஆழ்வார்கள் அனைவரும் நாப்பத்தேழு பாஷரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் தமிழ் மொழியில் எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு அதை கணக்காக கொண்டுதானோ என்னவோ ஆழ்வார்கள் அனைவரும் இருநூத்தி நாற்பத்தேழு பாஷரங்கள் இவ்விடத்துக்கு பகவான் எப்படி வந்து சேர்ந்தார் சயனித்துக் கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் தெற்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுழந்தை அரவனை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார் கிழக்கு நோக்கி திருமடிகளை நீட்டினான் மேற்கே திருமுடியை வைத்து பின்புறத்தை வடக்கே காட்டி தான் தெற்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வெம்பெருமான் இங்கு வந்ததே சிறப்பான வரலாறு பிரணவாகார விமானத்தோடே கூட இவ்வெம்பெருமான் முதன் முதலில் திருப்பார்கடலில் தோன்றினான் பிரம்மா அவனை எழுந்துரளப் பண்ணி கொண்டு போய் சத்தியலோகத்தில் ஏரியருடப் பண்ணி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆராதித்தார் அயோத்தியில் வாழ்ந்த மன்னனான இக்ஷ்வாகு அவ்வப்போது பிரம்மாவை சேவிக்க சத்தியலோகம் செல்வான் ஒரு அப்படி சென்ற போது இவ்வெம்பெருமானை சேவித்து மையல் கொண்டு இவரை எவருக்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டினான் பிரம்மா ஏற்றுக்கொண்டார் இக்ஷ்வாகு பிரணவாகார விமானத்தோட பெரிய பெருமாளை எழுந்துரள பண்ணிக்கொண்டு வந்து சரையு நதிக்கரையில் பிரதிஷ்டை செய்தான் அவன் தொடக்கமாக ராமன் ஈராக அனைத்து சக்கரவர்த்திகளும் இவ்வெம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்தார்கள் ராமன் செய்த போது பகவானுக்கு அவனே செய்து கொண்டான் அர்ச்சகனும் அவனே அர்ச்சிக்கப்படுபவனும் அனவே அயோத்தியில் எழுந்துள்ள இருந்த போது என்னும் ஜெகநாதன் என்னும் திருநாமம் இக்ஷுவாக்குகுல தெய்வத்தம் என்றே இவனுக்கு பெயர் சொல்லுவார்கள் ராமனுக்கும் யுத்தம் முடிந்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று விபீஷணனுக்கு அனுப்புகிறான் அப்போது விபீஷன் பண்ணிருக்கிற உதவியை நோக்குங்கால் சிறந்த பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ராமன் பிரணவாக்கார விமானத்தோடு இந்த பெருமாளை எழுந்துரளப் பண்ணி விபீஷணனுக்கு கொடுத்தான் அவன் அவரை புஷ்பக விமானத்தில் அமர்த்தி கொண்டு தெற்கே இலங்கை நோக்கி பயணித்தான் போகும் வழியில் நடுவிலே இரண்டு ஆறு காவிரி வடதிருக்காவிரி தெந்திருக்காவிரிக்கு நடு இடம் அதன் மேல் பறந்து கொண்டிருந்தது புஷ்பக விமானம் பங்குனி பிரம்மோத்சவம் இந்த பெருமானுக்கு சிறப்பான உற்சவம் அதை நடத்த வேண்டுமென்று சொல்லியே ராமன் பகவானை கொடுத்திருந்தான் உற்சவத்துக்கு நாள் கிட்ட நெருங்கிற்று இலங்கையளவுக்கு போக முடியாதுன்னு புரிந்து கொண்ட விபீஷணன் இங்கே சேஷபீடம் காத்திருக்க ரெண்டு நடுவில் இடம் அழகாக உள்ளது இங்கே உற்சவத்தை நடத்துவோம் என்று இறங்கினான் வண்டினம் உரலும் சோலை மயிலம் ஆளும் சோலை கொண்டல் மீ சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டருகோன் அமரும் சோலை காவேரி மத்தியத்தில் பெருமாள் எழுந்துள்ளினார் ஒன்பது நாட்கள் கடைசியாய் விபீஷணன் அழைத்து கொண்டு போக முற்பட்ட போது பெருமான் வரவில்லை இவ்விடத்தை ரசித்தேன் இங்கேயே இருக்கிறேன் அதே சமயம் சோழ மன்னவர்களின் தலைவன் தர்மவர்மா என்னும் அரசன் அவன் விபீஷணனை வேண்டினான் இவ்வெம்பெருமான் இங்கே இருக்கட்டும் சரி விபீஷணனும் இசைந்தான் அன்றிலிருந்து தெற்கு நோக்கி சயனித்து இலங்கையை ஆழ்ந்து வந்த விபீஷணனை கட்டாட்சித்துக் கொண்டே இருக்கிறான் என்பெருமான் என்றோ நாராயணன் ஜெகநாதனாக இருந்தவன் ஸ்ரீரங்கத்தை அடைந்த விற்பாடு ரங்கநாதனானான் அழகிய மணவாளனானான் மூலவர் அரங்கநாதன் பெரிய பெருமாள் உற்சவரோ ராமனாகவே சேவசாதிக்கிறார் நம்பெருமாள் என்ன திருநாமம் நாச்சியார் ஸ்ரீரங்க உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சீலாம் ஸ்ரீரங்க ஹர்ம தள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷியும் இங்கேயே மண்டிக் கிடந்தார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் இங்கு எழுந்துள்ளார்கள் ராமானுஜர் இங்கேயே இருந்து கத்தியத்ரயத்தை சமர்ப்பித்தார் ஸ்ரீ பராசர பட்டருக்கோ இவ்வெம்பெருமானிடத்தில் அடக்கமாட்டாத காதல் இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் இருப்பிடமாய் வரலாற்றாலும் இலக்கியத்தாலும் சிற்ப கலையாலும் எத்தத்தன விதங்கள் உண்டோ எல்லாவற்றிலும் உயர்ந்தோங்குகிறது திருவரங்கம் இவ்வூருக்கு ஸ்ரீரங்கம் என்று ஏன் பெயர் ஏற்பட்டது ஹரிகி ரத்திங்கதோய ரீங்கதா என்றால் ஆசைப்பட்டு பெருமான் வந்து சேர்ந்த ஊர் இது பெரிய நாட்டிய அதனால என்று மேலும்ிணைந்த பல தாக்குதல்களுக்கும் படையெடுப்புகளுக்கும் உள்ளாகி பெருமான் நாப்பத்தி எட்டு ஆண்டுகள் இவ்வூரை விட்டிய வெளியிலே பிரயாணம் செய்து மறைந்து வாழ்ந்து திரும்ப வந்து சேர்ந்தான் எத்தனையோ பேர் தங்கள் உயிரை தியாகம் பண்ணி இவ்வெம்பெருமானை ரட்சித்து கொடுத்துள்ளார்கள் இப்படி கொட்ட பெருமை உடைய திருவரங்கம் ஏழு பிராகாரங்களோட பல பல உப சநிதிகளோட பல கோபுரங்களோட அத் விளங்குகிறது உற்சவங்களோ சொல்லி மாளாது நான்கு பெரிய உற்சவங்கள் அதைத் தவிர வசந்தோத்சவம் பூச்சாத்தி உற்சவம் பவித்ரோசவம் ஊஞ்சல் உற்சவம் என்ன எத்தனை ஒரு நாளும் விழாவில்லாத கிடையாது அரங்கத்திலே இருக்க ஓர் ஆண்டாவது பெருமானுடைய உற்சவத்தை அனைத்தையும் சேவிக்க வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை இருக்காது திருவரங்கன் செல்வத்தை மொத்தம் திருத்தி வைத்தவர் பகவத் ராமானுஜர் பொன் அரங்கம் என்னில் பெருகுமாம் ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வாரீர் முதன்மையான இந்த திவ்வதேசத்தை சேவிப்பீர் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷ பிரத்யம் பரமம்பதம் இதுதான் பூலோக வைகுண்டம் வைகுந்தத்துக்கு வெளியே ஓடும் விரஜை நதி இங்கு இருமருங்கிலும் ஓடும் காவிரி ஐப்பசி மாசத்தில் துலா காவேரி ஸ்நானம் செய்தோமானால் நம் அனைத்து பாபங்களும் விலகும் இந்த விமானம் பிரணவாகார விமானம் ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளாகவே இவ்விமானம் விளங்குகிறது இந்த ஊரில் மண்டபமும் கோபுரமும் பிராகாரமும் அனைத்துமே நம்மை ஈர்க்கும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக சொன்னேன் மேலும் மேலும் கேட்க ஆவல் உள்ளவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமானை சேவித்து இந்த ஸ்தலபுராணத்தை தெரிந்து கொண்டு சில நாட்கள் தங்கி அனுபவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் பல்லாண்டு பாடி ஆழ்வாராச்சார்டர்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடி விடை பெறுகிறேன்